வணக்கம் ஜூலை இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது நாட்டின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையில் இருந்து அல் மேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று அரபிக் கடலில் அமைந்துள்ள இந்திய தீவுகளின் சிறப்பு பவுலப்பாறைகளால் அமைந்துள்ளது இரண்டு சமீபத்தில் சீன நாட்டு விஞ்ஞானிகள் பால் வீதியில் கருந்துள்ள இருப்பதை கண்டுபிடித்துள்ளனர் மூன்று மிக பணவீக்கத்தை சந்தித்த நாடு ஜெர்மனி இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எந்த நோயும் வராத ஒரு உயிரினம் எது இரண்டு காந்த தன் காந்த தன்மையை இழக்கும் வெப்பநிலை எது 3. இந்தியாவில் முதன்முறையாக எந்த மாநிலம் பழங்குடியினருக்கான மாணவர் விடுதிக்கு ஐஎஸ்ஓ தரச் சான்று வழங்கப்பட்டுள்ளது நன்றி மீண்டும் சந்திப்போம்